ஒரு ஐந்தே பாடல் அமைந்திருப்பது அம்பரில் தூய்மை தூய வாய்மை வேதம் பயிலும் மறையாளர் நல்ல வேளாண் இது மறையாளர் அந்தன கூடத்தில் தோன்றியவர் திரு அம்பர் ஆளம் ஊர் அந்த ஊரில் தோன்றிய பெரியவர் ஏதம் புடியுமையில் சென்றவர்கால் பாதம் பணிந்தார் அமது ஊட்டினுக்கார் யார் வந்தாலும் அரியோள் வந்தாங்க அவர்களை வணங்குவார் அவருக்கு அமது ஊட்டுவார் அது முதிர்ந்த பணியாக கொண்டார் யாழ் இன்மொழியால் தனிப்பாகரை போற்றும் யாகம் ஊடின் உரமை வலுவாது உலகங்களான ஏழு மோப்ப புரிந்து இன்புற செய்த பெயற்றால் வாழும் திறம் ஈசர் மலக்கறல் வாழ்க்கல் என்பார் அப்புறம் யாகம் செய்வார் யாகம் செய்வது என்னன்னு அது இனிமே இதுல உடனே பெருமான நுழைந்தவாறு எல்லாம் பெருமானுக்கென்றே உரித்தாக்குகின்ற அந்த யாகம் சிவவேள்வின் பெயர் நம்முடைய ஞானசம்மந்த பெருமான் திருவாவூதுறையில் பெற்ற பணத்தை எதிர்த்து சொல்றாரு அப்பாவுக்கு சிவவேள்வி என்று சொன்னார் ஏன்னா சிவனை நோக்கி செய்கிற வேள்வி சிவவேள்வி இப்ப தக்கன் செய்த வேள்வியோ மற்ற மற்ற இந்த அறக்கல் செய்த வேள்வி எல்லாம் வேறு வேள் வேறு வேள் ஆனால் வந்து நம்முடைய இவர் செய்த சிவவேள்வியாக சிவகேவினா சிவபெருமானே தலைமையாக நோக்கி செய்கின்ற வேள் இப்ப திருபுறத்தவரெல்லாம் செய்த வேலை கேட்டீங்கன்னா திரிபிடித்தவர்கள் எல்லாம் அழித்தது காரணம் நோக்கி அல்லாத வேள் செய்தாரே அவங்க அளித்த அப்படி வேள்வின்னா அவரை நோக்கி செய்கின்ற வேள்விதான் வேள்வி மற்ற மற்ற தெய்வங்கள சொல்வதோ அல்லது மாதிரி அதுல வந்து உயிரி தொலை மற்றதெல்லாம் செய்வதோ அதெல்லாம் தவறு அதனால அதுல இருக்கிற அந்த மாதிரி இருக்கிற யாகம் என்று நல்ல வேள்வியில வேறு சிலர் நோக்கி செய்கின்ற வேள்விக்கல ஆட்டையே தூக்கி போன உயிரான இருக்கிற ஆட்டை அதுவும் வேள்வியா பேரும் அந்த வேல் வேலை திருவேல்வியும் அல்ல அதனால அவற்றை துவக்கி செய்கின்ற அவிசரிந்த ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செய்யப்பட்டு உண்ணாமை நன்றி திருவிழுவன் இந்த மாதிரி ஆயிரம் வேள் செய்கிறத விட ஒரு உயிரோ வாழ்நாள்ல தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு நான் கொன்றேங்கிறது இல்லையா என்று சொன்னா அதுவே தெரியும் நல்ல யாகமும் செய்தாராம் நம்முடைய சோமாசிமாரர் எத்தன்மயராயினும் ஈசனு கண்பறிந்தால் அத்தன்மையர் தான் நம்மை ஆழ்பவர் என்று கொள்வார் சித்தம் தெளிய சிவன் அஞ்செடுத்தோதும் வாய் நித்தம் நியமம் என போட்டு நறையில் நின்றார் ரெண்டே ரெண்டு வாய்த்து கொண்டார் என்னன்னா யார் பெருமானுக்கு அன்பரோ அவருக்கு மிகுந்த அன்பு செய்வார் ஒன்று இரண்டாவது திருவைந்தெழுத்தை இடையராது இடையராது போதுவதற்கும் அடியாறுகளை வணங்குவதனும் இரண்டையும் வாழ்வியுடைய புரிக்கோளை வைத்துக் கொண்டார் அப்படி வைத்துக் கொண்டவர் சீரும் திருவும் பொடியும் திருவாரூர் எய்தி சரிங்களா சீரும் தெருவும் பொடியும் திருவாரூர் நீங்க சீரும் தெருவும் பொடியும்னு என்ன ஞாபகத்து வருது பல்லாண்டு வரும் லியும் சிவலோகநாதனை தேவடிக்கு ஆறும் பெறாத அறிவி பெற்றார் ஆனா இதுல என்ன பன்னிரண்டாம் தேய்கிடார் திருவாக்கில் காணும் திருமுறை தொடர்கள் என்று ஒரு ஆய்வு பண்ணுவோம் ஏனைய பதினோரு திருமுறைகள்ல இதெல்லாம் எடுத்தார்கள் ஏன்னா பதினோரு திருமுறை ஆசிரியர் இவருக்கு முந்தியவர் முந்தியவர் மாற்றணும் இவர்தான் பிந்தியவன் பன்னிரெண்டாம் ரெண்ட பொழுது திருவிதிப்பாசிரியருடைய வரலாறு இவர் வாயில வரல ஆனால் அவர் வாழ்த்து அப்ப சீரும் திருவும் பொலியும் சேவடி கீழ் ஆறும் பெறாத அறிவு பெற்றார் அப்பறம் சீரும் திருவும் பொலியும்